அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தாருடைய இன்பத் துன்பங்களில் பங்கு கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நீரானது வெளியே செல்வதற்கான வழியும் வந்த நீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்கான கரையில்லாத ஆகிவிடும் அந்த கரையிலே நீர் செல்வதற்கான வழி இல்லாத தன்மையுடையதாகவும் ஆகிவிடும் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் எக்ஸாம்பிள் காமிச்சு கொடுத்துருக்கார் திருவள்ளுவர் ஒரு குளத்தில் இருக்கிற நீர் எப்போ சுத்தமாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்ல நீர் புதிதாக குளத்துக்குள்ளே வர்றத்துக்கும் பழைய நீர் வெளியே செல்வதற்கும் வழி இருக்கணும் அப்போ தான் குளத்தில் இருக்கக்கூடிய நீரானது தூய்மையாக இருக்கும் அது மாத்திரம் இருந்தால் போகாது அதற்கு நல்ல கரையும் நான்கு புறம் இருக்கணும் அப்போதான் குளம் தூய்மையாக இருக்கும் அது மாதிரி ஒருவனுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய இன்பத் துன்பங்களை தன்னோடதாக கருதுவதற்கு மற்றவர்களெலாம் இருக்கணும் மற்றவர்களுடைய இன்பத் துன்பங்களையும் தன்னுடையதாக தான் கொள்வதற்கான சுற்றம் வேணும் ஆகவே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இருக்கணும் அப்போ தான் நம்முடைய இன்பத் துன்பங்களை பிறர் இடத்துல பகிர்ந்து துன்பங்களையும் பகிர்ந்தால் துன்பம் போயிடும் இன்பங்களை பகிர்ந்தால் இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் சுற்றத்தார் தேவை ஒரு மனிதனுடைய இமோஷன் அதாவது சைக்கலாஜிக்கல்னு சொல்கிறோமே உளவியல் தத்துவப்படி சுற்றத்தார்கள் மிக மிக அவசியம் மனிதன் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லையா சோஷியல் அனிமல் அப்படிங்கிறாங்க அது மாதிரி சமூகத்தோடு சேர்ந்து தான் வாழ முடியும் தனியாக இருக்க முடியாது தன்னுடைய உணர்ச்சிகளை பிறரிடத்துல பங்கிட்டு கொள்வதற்கு உற்றார் சுற்றம் தேவைங்கிறது தெளிவாக சொல்கிறார் இங்கே திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு சுற்றம் இருப்பது அவனுடைய மன அமைதிக்கு நன்மையெல்லாம் கொடுக்கும் நம்ம துன்பத்தையும் பகிர்ந்துக்கலாம் பிறருடைய துன்பத்துக்கும் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அளவலாவது அப்படின்னு சொன்னால் ஒன்று கலக்கிறதுன்னு அர்த்தம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது வடிவேறு செட்டியாருடைய உரையில் இவ்வாறு காணப்படுகிறது அளவளாதல் அப்படின்னு சொன்னால் யோகக்ஷேமங்களுடைய எல்லையை விசாரித்து தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் வருமானம் சரியாக வருதா அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள்லாம் இருக்கா வாழ்க்கையை பாதுகாக்கிறது அளவுக்கு மீறின்னு சொல்லலை யோகக்ஷேமங்களுடைய எல்லை யோகம்னா அடையாதது அடையிறது க்மம்னா அடைஞ்சிருக்கிறத காப்பாற்றுறது மெயின்டெனன்ஸ் முதல்ல ஒரு நான் அச்சீவ் பண்ணுறது அப்புறம் அதை மெயின்டெயின் பண்ணுறது வாழ்க்கையில் ஏதாவது இந்த உடம்பு வீடு மனைவி மக்கள் எல்லோரும் அடையிறது ஒன்று அப்புறம் அவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுன்னு ஒன்று இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அளவலாதல் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் ஸ்ரீ வடிவேலு செட்டியார் அவர்கள் துரியோதனனை பிரிஞ்சு வந்த விதூரர் கண்ணன்கிட்ட இப்படி சொல்கிறார் பாரதங்கிற தமிழ் புஸ்தகத்தில் இது இருக்குது செல்வம் வந்துள்ள காலை தெய்வமும் சிறிது பேணார் சொல்வன அறிந்து சொல்லார் சுற்றமும் துணையும் நோக்கார் வெல்வதே நினைவதல்லாமல் வெம்பகை வலிதன்று எண்ணார் வல்வினை விளைவும் ஓரார் மண்ணின் மேல் வாழும் ஆந்தர் இதழர் வந்து கண்ணன்ட்ட சொன்ன மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது உலகத்தில் சில மனிதர்கள் செல்வம் வந்தபோது சிறிதளவு கூட கடவுள் வழிபாட்டில் ஈடுபட மாட்டார்கள் எதை சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து சொல்லவும் மாட்டார்கள் சுற்றத்தினரையும் துணையாக இருக்கக்கூடியவர்களையும் கவனித்து கொள்ள மாட்டார்கள் தன்னுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தோடு ஒத்துப்போக மாட்டார்கள் கவனிக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் எதாவது கோணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்து பகைவருடைய பலம் என்னங்கிறத கூட யோசிக்க மாட்டார்கள் பின்னால வாழ்க்கையில் என்னெல்லாம் விளைவுகள் நமக்கு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதையும் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது செல்வம் வந்துள்ள காலை தெய்வமும் சிறிது பயனார் சொல்வன் அறிந்து சொல்லார் சுற்றமும் துணையும் நோக்கார் வெல்வதே நினைவதல்லாமல் வெம்பகை வலிதென்று எண்ணார் வல்வினை விளைவும் ஓரார் மண்ணின் மேல் வாழும் ஆந்தர் ரொம்ப அழகான பாடல் எளிமையாக பொருள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருக்கு தன்னோட உற்றாரோட விரோதம் பாராட்டுகிறவர்களுக்கு நல்ல ஹிதமான உபதேசம் கூட பிடிக்காது அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது அவர்கள் வாழ்க்கை வீணாக போவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத விதுரநீத்திலும் பார்க்குறோம் நாம் இனி பதவரை படிக்கலாம் அளவழாவும் இல்லாதான் சுற்றத்தாரிடம் அன்போடு பேசி பழகாதவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையானது குளவளா குளமானது கோடின்றி கரையில்லாமல் நீர் நிறைந்தற்று நீர் நிறைந்திருப்பது போல ஆகும் சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையானது குளமானது கரையில்லாமல் நீர் நிறைந்திருப்பது போல ஆகும் கரை இருந்தால் தான் தண்ணி தேங்கி நன்மையை செய்யும் கரை இல்லாமல் எப்படி அப்படியே வற்றி போகிறதோ அதனால் பயனில்லாமல் போய்விடும் குளத்தில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் பல நன்மைக்கு பயன்படும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் சுற்றத்தாரோடு இணைந்திருக்குமேயானால் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் கோடின்றி அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான